ஹதீஸ் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பெரா பின் ஆசிபி ரதி அவர்கள் கூறியதாவது நபி சலல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் ஹஜ்ஜு பெருநாள் தினத்தில் தொழுகைக்கு பின் எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் அவ்வுரையில் யார் தமது தொழுகையை தொழுது அதன் பிறகு நாம் குர்பானி கொடுப்பது போல் குர்பானி கொடுக்கிறாரோ அவரை உண்மையில் குர்பானி கொடுத்தவராவார் யார் தொழுகைக்கு முன்பே அறுத்து விடுகிறாரோ அது மாமிசத்திற்காக அறுக்கப்பட்டதாகும் என்று அப்போது அபு புர்தாபின் நியார் அலி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹுவின் தூதரே இன்றைய தினம் உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் என்று விளங்கி நான் தொழுகைக்கு முன்பே என் ஆட்டை அறுத்து விட்டேன் நானும் எனது குடும்பத்தினரும் அண்டை விட்டாரும் சாப்பிட்டு விட்டோம் என்றார் அப்போது நபி சொல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் அது மாமிசத்திற்காக அறுக்கப்பட்ட ஆடாகத்தான் கருதப்படும் என்று கூறினார்கள் அப்போது அவர் அல்லாஹுவின் தூதரே என்னிடம் சதைப்பட்டுள்ள இரண்டு ஆடுகளை விட சிறந்த ஆறு மாதம் நிரம்பிய ஆட்டுக்குட்டி ஒன்று உள்ளது அதை அறுப்பது எனக்கு போதுமா என்று கேட்டார் ஆம் இனிமேல் உண்மை தவிர வேறு எவருக்கும் அது பொருந்தாது என்று நபி சொல்லு அலஹி வசலம் அவர்கள் விட அளித்தார்கள்